நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலக மனநல தினம் அக்டோபர் பத்தாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு உலக சுகாதார அமைப்பான இந்தியா நாடு ஒத்துழைப்பு உத்தி இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி மூன்றை மத்திய அமைச்சர் ஹர்ஷவர்தன் வெளியிட்டார் மூன்று இந்த ஆண்டு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் நாற்பதாயிரம் ஆரோக்கிய மையங்கள் திறக்கப்பட உள்ளன இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று எத்தனை கிலோமீட்டருக்கு அப்பால் மீனவர்களுக்கு எச்சரிக்கைகளை வழங்க அரசாங்கம் பேரழிவு எச்சரிக்கை சாதனத்தை அறிமுகப்படுத்துகிறது இரண்டு பிரான்சுடனான இரண்டாவது வருடாந்திர பாதுகாப்பு உரையாடல் எங்கே நடைபெற்றது மூன்று பிரதமர் மோடிக்கும் சீன அதிபர் ஜீ ஜின்பிங்கும் இடையிலான இரண்டாவது முறைசாரா உச்சி எந்த நகரத்தில் நடைபெற்றது